வணக்கம் நெய்யிலே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடாவின் அல்பேட்டாவில் 30 மில்லியன் கனமீட்டர் நிலச்சரிவு ஏற்பட்டதில் 70 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போது ஹிட்லர் ஏவா பிரவுன் என்ற தனது நீண்ட நாள் காதலியை தனது பெர்லின் சுரங்க அறையில் வைத்து மனம் புரிந்தார் இருவரும் அடுத்த நாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி தற்கொலை புரிந்து கொண்டனர் ஆண்டு ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஹிடெகி டோஜோ மற்றும் இருபத்தி முன்னாள் தலைவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி ஆண்டு வியட்நாம் போரின் போது கடைசி அமெரிக்க குடிமக்கள் சாய்கோன் நகரை விட்டு புறப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர பொது நூலகம் தீப்பிடித்ததில் நான்கு இலட்சம் நூல்கள் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு வங்காள சிட்டகாங் நகரில் இடம்பெற்ற சூறாவளியில் ஒரு இலட்சத்தி பேர் வரையில் உயிரிழந்தனர் 10 மில்லியன் பேர் வீடுகளை இழந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஓல்ட்ஸ் மொபைல் நிறுவனம் ஓஎல் டிஎஸ் ஓல்ட்ஸ் மொபைல் நிறுவனம் தனது கடைசி காரினை வடிவமைத்தது இத்துடன் நூற்றி ஏழு ஆண்டுகளாக வாகன தயாரிப்பில் ஈடுபட்டு வந்த அந்நிறுவனம் தனது வாகன தயாரிப்பு பணியை நிறுத்தி கொண்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆண்டுகால முற்றுகையின் பின்னர் லெபனானிலிருந்து சிரியா முற்றாக வெளியேறியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பாகிஸ்தான் தனது விண்வெளி திட்டத்தின் கீழ் ரக்பர் வரிசை ராக்கெட்டுகளில் ஆஇஹெச்பிஆர் ரக்பர் வரிசை ராக்கெட்டுகளில் ஏழாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு இரண்டாம் அலெக்சாண்டர் ரஷ்யாவின் பேரரசர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆண்டு ரவிவர்மா இந்திய ஓவியர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திமிழை மகாலிங்கம் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேமன் கவி ஈழத்து தமிழ் கலை இலக்கிய படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆண்ட்ரே அகாசி டென்னிஸ் விளையாட்டு வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு வின்சென்ட் ரொசாரியோ இலங்கையின் முதல் ஆயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆல்பிரட் ஹிட்காக் ஆங்கில திரைப்பட இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கோப்புலு தமிழக ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் ஜப்பான் தேசிய மற்றும் சர்வதேச நடன தினம் என்று